بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین السلام والسلام على سیدنا محمد صلی اللہ علیہ وسلم الشرف المرسلین وعلى آلہ واصحابہ جمعین ومن تبیہم بحسان اللہ مدین غنی مانا سوغدر غلے اللہ انہ لڑی آرکھلے تائم آرکھلے سوغدر غلے سورة مریم دے پرنڈ مونال دے آرم فغدی دے சில பாடங்களை சில பகுதியில் பார்த்தோம் நாங்க மாத்திரம் இல்லாம இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன முறையில படிப்பினைகள் இருக்குது பார்த்தோம் திரு தக்கரி அலி சலாம் அவர்களுடைய துவா எப்படி இருந்துச்சு ஒருத்தருடைய துவா எப்படி அமையணும் அவங்களோட பொறுமை எப்படி இருந்தது அவங்களோட பொறுமைக்கு அவங்களோட வாழ்க்கையை கடைசி காலத்துல எல்லாம் கொடுத்த கூலி எப்படியா இந்த விஷயங்களை பார்த்தோம் சில விஷயங்களை சூறாடு ஆரம்ப பகுதியில் வர முக்கியமான சில விஷயங்களை ரெண்டு மூணு நாள்ல நாங்க பார்த்து அதோட முடிச்சு கொள்வோம் கடைசிய நாங்க பார்த்தோம் ஜஹரியா அலிஸ்லாம் அவங்க இடத்துல யாக்கு வாரிசாக வரக்கூடிய பொருந்திக்கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையத்தாண்டு கேட்கிறாங்க இதுல நாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்லாத்தான் ஒரு பிள்ளைய நண்பாராய் சொல்றான் அந்த பிள்ளைக்கு அல்லாவே பெரும் வைக்கிறான் இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தோம் லைட்டாப்டி ஞாபகப்படுத்திக் கொண்டு வரேன் அதுக்கப்புறம் அல்லாஹிடத்துல கேட்கிறாங்க இயலாத ஒரு பெண்ணாக அதாவது பயோதி பருவத்தை அடைந்த ஒரு பிள்ளை பேர் அற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள் அது எப்படி எனக்கு சாத்தியப்படும் கேட்கிறாங்க அல்லாம தால சொல் கால கதால எங்களுக்கு கணியமான சகோதரர்களே ஜக்கரி அழகா இடத்துல இந்த கேள்விகள் எழுப்பினது அல்லஹ் பிள்ளைய தரமாட்டானோன்ற சந்தேகத்துல கேட்டதல்ல ஒரு நபி ஒரு நாளும் அல்லாட வாக்குல சந்தேகம் வைக்க மாட்டாங்க அவங்க எதை கேட்டாங்கடா அது வந்து ஒரு விஷயம் உண்டு எங்களுக்கு மிச்சம் சந்தோஷத்து தர ஒரு விஷயம் உண்டு எங்களுக்கு கேள்விப்பட்டால் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம் நாங்க இங்க விசா பிரச்சனையோடு இருக்கிறோம் இருக்கும் கிடைச்சது கிடைச்சா இவரு சந்தோஷப்படுவார் அத சொன்ன திருப்பி சந்தோஷத்துல கேட்பாரு உண்மையா சொல்றீங்க கிடைச்சிட்டு மறுக்கிறது உண்மைய சொல்லக்கூடிய நம்பிக்கையான சொல்லப்பட்டு எண்ணத்துல கேட்கல சந்தோஷத்தில் அப்படியா கேட்கிற ஒரு வளமைக்கு தான் இது சந்தோஷத்தில் மறுக்கிறதுக்கு கேட்கிற கேள்வி அல்ல இப்படியான தந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இடத்துலிங்க அன்றைக்கு சொன்னேன் எட்டு சஃபீர்ல வந்துருக்கு இந்த வயசுல லக்கரி அலிசலாம் எப்படியான கட்டத்திலிருந்து முன்னுக்கு வந்துச்சு எல்லாம் சொன்னோம் இப்படி ஒரு பருவத்துல ஒரு பிள்ளையல்லா குளுக்கா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியந்தான் அவங்களுக்கு தாங்க சந்தோஷம் சந்தோஷத்துல சொல்றான் அது என் மீது மிகவும் விலகுவான் அந்த பிள்ளைய தார சொல்றது எனக்கு மிச்சம் லேசான ஒரு விஷயம் உங்களை படைச்ச அல்லாவுக்கு ஒரு இன்னொரு பிள்ளைய தாரது பெரிய செய்தி அல்ல சொல்ற நீங்களும் ஒன்றும் இல்லாம தான் இருந்தீங்க உங்களை படைச்சி உங்களை சமூகத்துல கண்ணிய ஒரு மனிதன் ஆக்கி உங்களை நபி ஆக்கி உங்களுக்கு தந்து உங்களை கண்ணியப்படுத்த ஏழு மண்டா ஒரு பிள்ளைய படிக்கிறது பெரிய செய்தி அல்ல இதா அம்ரன் அல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நாடிட்டா பைனமாய கூட குன் குன்னு வார்த்தை ஆகு என்று சொல்லிட்டா போதும் நடந்துடும் ஆகிரும் கண்ணியமான சோதர்களே இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அலைத்தலாத்துக்கு மட்டுமல்ல முன்னால வந்து அதிகமான நபிமா இருக்கு அதிகமான அப்படியானது அது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா தனக்கு நெருக்கமான நபிமா இருக்கு கொடுத்தது தான் மோஜிதா நபிமாருக்கு கொடுத்த அற்புதங்கள் இருக்குதே அதுக்கு சொல்றது மோஜிதாண்டு அல்லாவுக்கு நெருக்கமான மக்களுக்கு கொடுக்கிற அல்லாட பெரிய உதவிகள் இருக்குதே இதுக்கு சொல்றது கராமாண்டு சாதாரண மக்களுக்கு அல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கிற உதவிக்கு சொல்றது நபிமாருக்கு கொடுக்கிறதுக்கு சொல்றது அற்புதங்களுக்கு மோஜிதா அல்லாவுக்கு நெருக்கமான நல்ல கொடுக்கிறதுக்கு சொல்றது கராமாண்டு சாதாரண மனிதருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் பேரிதற்காக உதவிக்கு சொல்லப்படும் அப்ப இந்த மோஜிதா எல்லா நபிமா இருக்கும் அதிகமா நபிங்களில் ஆட்கள் உதாரணத்துக்கு மூசா அலி சொல்லா துறைய காலத்தை எடுத்தா அந்த காலத்துல சூரியகார அதிகமாயிருந்தான் பாம்பெல்லாம் போட்டு வித்த காட்டினாங்க எப்படி கொடுத்தான் பாம்பு எல்லாத்தையும் இவங்க போட்டாங்க பாம்பா மாறி அவங்க போட்ட எல்லா பாம்பையும் மதுபடி அவங்கட வாய அடைக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் அந்தந்த காலத்துல இருந்த நபிமாரு அந்த துறையில அல்லாஹால அவங்க மிகப்பெரிய மூச்சுதான் அந்த நபிமாரியா ஈசால பெரிய காலத்துல அல்லாட உதவியோட சொல்லியும் மண்ணெடுத்து களி மண் எடுத்து செஞ்சு பத்தூனு தயரம் இதுல மண்ணெடுத்து அ ஒரு தோற்ற ஒரு பறவைல மா தோற்றத்தை செஞ்சு அதுக்கு அவங்க ஊதுவாங்க மற்ற கூணு தயிரம் இது இல்லா அல்லாடியே பறந்து போவோம் இப்படி ஏராளமான அற்புதங்கள் மூஜிதாவுகள் நபிமா இருந்த சந்தர்ப்பத்துக்கு வெளிப்படுத்தின அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு நபிய பொய்பிக்க அல்லாவை பொய்ப்பிக்க பாக்கிற நேரம் அவங்களோட வாய் அடக்க வைக்கிறதுக்கு பல காரணங்களுக்காக அல்லாஹால கொடுத்தாங்க ஆனால் கண்ணியமான சகோதரர்களே அந்த ஆட்கள் அதுல பெரும்பகுதியான உறுதியா இருக்கா அலித்தலாம் பிறந்த பட்டாளத்தை நயில் நதியில் இருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வராங்க பன்னெண்டு பாதைகள் ஊட்டெடுத்து வருகிறது இங்கால வந்த இப்ப திருமங்கால போகிறது மெஜிக் காட்டுற மாதிரி அல்ல ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு அல்லா நபிமாருக்கு அல்லாவுடைய உதவிகள் நபி சொல்லு காட்டினாங்க இங்கால வந்தா போறோம் அங்காலதான் இருந்தாங்க எல்லாரும் அடிக்கிறதுக்கு எல்லாரும் அல்லா நயல் நெறிய திறந்து கொடுத்தான் இங்கால வந்துட்டாங்க இங்கேல வந்ததோட நைல் சேர்ந்துட்டு அரிச்சு போட்டு திரும்பி மருக்கு முக்கந்தர் அங்க போங்க அங்கே வரக்கு செய்யப்பட்ட பூமி அங்க போய்த்து அதிக மக்களோட நீங்க யுத்தம் செஞ்சு அந்த இடத்த எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளவு பெரிய எல்லாரும் போறோம் பாருமா தண்ணிய பாதுல்லுக்கு கோத்திரங்கள் பிர அடிச்சுறாதுக்காக பன்னெண்டு பாதையா பிரிச்சு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் சுபஹானல்ல பார்த்ததுக்குறவு கூட அங்கால போனோம்னே அல்லா சொல்றேன் அந்த மக்களோட சண்டை பிடிச்சி அந்த ஊரை நீங்க உங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்க இவங்க என்ன சொல்றாங்க மூசாலிச பார்த்து வர்புக் சொக்காத்திலும் அப்படி இல்ல அவங்க மூஜிதாவில் அவங்க வளர்ந்தது முஜாகதாவது தியாகத்தால் அவங்க வளர்க்கப்பட்டது சஹாபாக்களுடைய பலமாக இருந்தது உறுதியா இருந்தது பதிலடைய யுத்தத்துல யுத்தத்துக்கு போன சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும் பேசல அவங்க யுத்தத்துக்காக போகல அபுல் சுபியான் கூட்டத்தை தாக்கி அவங்கள எடுத்துக்கொண்டு வரத்துக்கு போனாங்க ஆயிரம் பேர் முழு யுத்தத்துக்குள்ள தயாரிப்போடு இவங்க கொஞ்சம் பேர் முன்னூத்தி லட்சம் பேர் தான் போனது இவங்க யுத்தத்துக்கு போகல இப்ப இப்ப நபி சொல்லி மகளும் கொஞ்சம் உள்ளத்துல ஒரு ஒரு பதட்டம் ஏற்பட்டு சகாக்களிட மனோ நிலப்படுகிறோன்ற மக்கள் புதிய மனோ நிலப்படிக்குமோன்ற சோதிச்சு பார்க்கிற சூழ்நா விரும்பினாங்க கேட்ட சந்தர்ப்பத்தில் அநேகமா சாதிபடு மாதிரி நீங்களும்ப்டரம்புக்கு நீங்களும் உங்களோட ரப்பம் போங்கோத்திலா இன்னும் உங்களோட சேர்ந்து நாங்களும் தந்தை போங்க சொல்லுவோம் இது அந்த தியாகத்தால வந்த ஈமான் அந்த தியாகத்தின் மூலமாக வரக்கூடிய சோதரே இது தளம்பலா சேத்தல நாட்டின கம்பு மாதிரி ஆடாது அதனாலதான் சஹாபாக்களை பத்தி நன்மையில் எழுதப்பட்ட ஒரு பிரபல்யமான ஒரு கிதாபண்டோ அர்ரசூரல் மனிசாசமாக ஒரு ஆசிரியராக இருந்து எப்படி அந்த சகாபா சமூகத்தை அழகாக வழி நடத்தின வழி நடத்தினாங்க இந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவங்க அந்த கிதாபில் சொல்றாங்க அப்படின்னா இல்லாஹி அலிசத்து நபி அலிஸ்லாமங்களுக்கு தண்ட தவிர வேற எந்த கிடைச்சி உறுதி அப்படி வளர்க்கப்பட்டாங்க இது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ஏராளமான இடங்கள் அல்லா கொடுத்த மோஜிதா பத்தி சொல்லிருக்கிறாங்க ஆனால் அவ்வளவு பெரிய மூச்சிதா சாலிகலை அல்ல ஒத்தகத்தை வெளிப்படுத்தி மூசாலைக்கு பல அற்புதங்கள் சரி சொல்லிட்டு வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அற்புதங்கள் அவங்க பார்த்து அந்த மக்கள் எல்லாருடைய அற்புதங்களை கண்ணால பார்த்து இந்த சகாபாத்தருடைய உறுதியா இருக்க இவங்க அற்புதங்கள நபியை கேவலப்படுத்த பார்த்த சந்தர்ப்பத்தில் அவங்க வாய் அடைக்கிறதுக்கு தான் நல்லா கொடுத்தான் இன்னைக்கும் நாங்க இந்த வெறுமனே சம்பவங்கள் இதுல சொல்லப்படுற இந்த நபிமார்களுக்கு அல்ல கொடுத்த உதவிகள் இதை மட்டும் கேக்கிறதால் எங்கடைய கூடிடும் நினைச்சோம் எங்கட தியாகங்களின் மூலமாக நாங்க இஸ்லாத்துக்காக தீனுக்காக எங்களை அர்ப்பணிக்கிற மாதிரி தான் அல்லாஹு எங்களுக்கு இதாயத்தை தருவான் எங்கடைய அல்லாஹு தாலா உறுதியாக்குவான் கண்ணியமான சகோதரர்களே இப்படி எனக்கு எப்படி புள்ள உண்டாகிறது ஆதம சாயுத உத்தரவை உதவியலாம எனக்கு பட கேளுமண்டா உங்கள உங்களோட மனைவியிலே இருந்து ஒரு பிள்ளைய படைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை சொல்ற இப்ப திரும்ப உறு ஆகிட்டு அல்லாஹ் பிள்ளைய தரப்போறாங்க ஆனா திரும்ப கேட்டாங்க பிள்ளையே சுமந்துட்டா கரு உண்டாக்கிட்டு விலகிக்கொள்ள ஆசை இந்த சந்தோஷத்துலதான் சொல்றாங்க கேள்விய கேட்டாங்க அடையாளத்துக்காக நீங்க அல்லா என்ன சொன்ன கால ஆயத்துக்கு உங்கட வைஃப் பிரெக்னென்ட் ஆகினான் அடையாளம் என்ன தெரியுமா அல்ல துக்கல்லி மண்ணாச நீங்க மக்களோட நீங்க கலக்க மாட்டீங்க சலாசலையால மூன்று இரவுகளுக்கு இரவுண்டா முஃபஸ்ட் சொல்றாங்க மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமா மூணு நாளைக்கு சவிய நீங்க ஒரு ஒரு சுகதேகியாக இருக்கிற நிலைமையில உங்களுக்கு நோய் வந்து அப்படி நீங்க கலக்கமிப்பீங்க நீங்க ஆரோக்கியமா நீங்க இருக்கிற நிலைமையில திடீர்னு உங்களுக்கு பேசலாம போகும் நாளைக்கு மூணு நாளைக்கு செஞ்சு காட்டுறது தவிர வாயால மூணு நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே பேசலாம போகும் இதுதான் உனட் பிரெக்னன் அடையாளம் கண்ணியமானே இங்க மு வந்து அதிகமா சந்தோஷப்பட்டாங்க பல விஷயங்களை சொன்ன இப்ப அவங்க இந்த பிள்ளைய கேட்கறதுக்கு தூண்டிச்சு இதெல்லாம் முதல பாடங்கள் வந்தது இப்ப இவங்களுக்கு சரியான சந்தோஷம் அல்ல ஒரு பிள்ளைய தரப்போறான்னு சொல்லி இதுல முஃபிரிவர்கள் சொல்றாங்க ஏன் அவங்க வாய பேச இயலாம வைச்சா என்று சொன்னி அந்த எப்படி இருந்தா மக்களோட கதக்க பேச மட்டும்தான் பார்த்து விளங்கினாங்க விஷயங்களை எடுத்து சொன்னாங்க இன்ஜின் கொடுக்க பந்திக்கல்லாம் சொல்லிட்டோம் இன்னும் இப்பதான் எழுதுக்குள்ள கிடைச்ச நேரம் ஏற்பட்ட சந்தோஷம் அதிகமா புகழும் ஆசைப்பட்டாங்க பேசலாம் ஆக்கி மக்களோட பேசுறதை நிப்பாட்டி புல்லா அவ்வளவு நேரம் இருக்க வச்சு மூணு நாள் அவங்களை பேசுறதுக்கு சொல்லும் போது அப்படியே சொல்ற அல்லா சலாசத்தை தவிர மக்களோட பேசுறதுக்கு வராது எனவே ரொக செய் அத சொல்ல சொல் அதன் மூலமாகல்ல சூண்டு அலைத்தரா இந்த டைம்ல அந்த மூணு நாள் மட்டுமல்ல இந்த சந்தோஷத்துல கூட நினைச்ச நீங்க பயன்படுத்தி அதிகமா ஞாபகப்படுத்தக்கூடிய இப்ப ஜக்கரி அலயத்துல என்ன செய்யறாங்க கூட்டச்சாரிடத்துல போறாங்க மினல் மெஹராப் மெஹராப் அவங்க அந்த தொழுத வனக்கை பார்த்து செஞ்சு கொண்டிருந்த இடம் மெஹ்ராப் சொல்றது ஹர்பன்டா யுத்தம் இடத்துக்கு மெஹ்ராப் இங்க குறவு பள்ளிகள் வச்சிருப்பாங்களே மெஹ்ராப் செஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்கு மெஹ்ராப் தான் சொல்றது அந்த பேர் எப்படி வந்து அந்த வாசகத்தை பயன்படுத்திக்கிறான் மெஹராபண்டா ஹர்புல ஹர்பண்டா யுத்தம் அதாவது அந்த பேர் வந்த சந்தர்பேதானோட பெரிய ஒரு யுத்தம் நடத்துறோம் என்ற பெயர் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்றாங்க இப்ப நக்கரி ஆலயத்துல தான் தொழுகிற இடத்திலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு கையால தைக்காங்க காலையிலும் மாலை அல்லாவை நீங்க தஸ்மீஸ் கொண்டு கையால சைக்கிள செஞ்சு மக்களுக்கு சக்கரியாலை மக்களே அல்லாவ தஸ்மீ செய்ய சொல்லி நல்ல விஷயங்களை போராத்திர வார நல்ல உபதேசங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க அது டெய்லி செஞ்சு கொண்டிருந்தாங்க அந்த படிக்கு இந்த மூணு நாளும் கையால சைக்கிள செஞ்சாங்க அல்லது சொல்றாங்க அல்லா அவங்களுக்கு அந்த பிள்ளைய கொடுத்த அந்த நன்மாராயம் இருக்கிறேன் அதுக்கு தானும் அல்லாவது அதிகமா தஸ்மீ செய்வதோட மக்களையும் தண்ட மக்களையும் அல்லாவது அதிகமா அதுக்கு செஞ்சு அல்லாவை தஸ்மீ செய்யுமாறு அவங்க தூண்டினாங்க அடுத்தது கண்ணியமான சகோதரிகளே இப்ப சர்க்கரைக்கான சகல நன்மாராயம் சொல்லப்பட்டாச்சு இப்ப எஹியாலும் பிறந்துட்டாங்க குரான்ல ஒன்றுண்டா அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன சின்ன விஷயமா சொல்றேன்னா முன்னூறு ஜூஸ் தேவைப்படும் இப்ப தஹரியாலய யஹியாலயத்தான் பிறந்த கட்டத்த ஓரளவுக்கும் விஷயங்களை புரிஞ்சு கொள்ற சின்ன ஒரு சின்ன பிள்ளையா இருக்காங்க சொல்றது தௌராத்த சொல்லிட்டு இன்ஜினியர் வரல தௌராத்த நீங்க பல மாப்பற்று படிச்சு கொள்ளுங்க அப்படின் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க நல்ல முறையில எடுத்து நீங்க அதை படியுங்க அமல் செய்யுங்க அல்லாஹு தூண்டுறாங்க அது மட்டுமல்ல சிறப்புகளை பத்தி சொல்லியிருக்கிறான் அவங்க சிறு பிராயத்துல சின்ன பிள்ளையாக இருந்த நேரமே அவருக்கு யாவுக்கு நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம் அல்லாமு தாலா சின்ன பிள்ளையா இருக்கிற நேரமே கல்வி ஞானம் கல்வி ஞானத்தை அல்லாமுத்தாலும் கனியமான சோதரர்களே கொரான் மாதிரி முதினவேதங்கள் எத்தனை லட்சம் உள்ளங்கள் சுமந்து இருக்கு இங்கே இங்கே இருக்கிறோம் இருக்கிறோம் உலகத்துல எத்தனையோ உள்ளங்கள் லட்சக்கணக்கான உள்ளங்கள் புறாண சுமந்திருக்கு முந்தின வேதங்கள் அல்ல அப்படி அதப்பின வேதங்களை மனநம் செஞ்சிருந்தவங்க முந்தின வேதத்தில் சட்டங்களை தெரிஞ்சு வச்சிருந்த மக்கள் ஒரு சிலர் தான் மிக கொஞ்சமான கஷ்டமா இருந்தது அதாலதான் அந்த வேதங்களை ஒவ்வொருத்தரும் தந்தை எச்சப்படி கையமடியா கையாள மடியால போட்டு மாத்திட்டாங்க இன்றைக்கு எவ்வளவோ மாத்திட்டாங்க பைபிள் எல்லாம் கையாள மடியில போட்டு விளையாடிட்டாங்க ஏ சுமக்கிற உள்ளங்கள் குறவாயிருந்துச்சு தௌராத்திர சொல்லப்பட்ட அவ்வளவு விஷயங்களை சரியா விளங்கி வச்சிருந்த மக்கள் குறவு முந்தின வேதங்கள்ல அவ்வளவு ஹார்டாயிருந்து ஆனாலும் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரமே யஹ்யா அழைத்தலாட்டுக்கல்லா சொல்றான் சுக்மே அவருக்கு கல்வி நடத்தி நாம் கொடுத்தோம் தௌராத்திரையை முழு அறிவே கொடுத்தா யஹ்யா அழைத்தலாட்டு இமாம் ஷவுகால சொல்றாங்கிற வார்த்தையோட பாவிச்சு எல்லாம் சொல்லிருக்கிறார் திரு புராயத்தில் சின்ன பிள்ளையா இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்தது சொல்றாம் அவர்களுடைய பண்பு சத்து கல் சரிய கல் சரிய இரக்கமான அளவு புறத்திலிருந்து இரக்கத்தையும் அவருக்கு கொடுத்தோம் தன்மையும் அவருக்கு கொடுத்தோம் பரிசுத்தமானவர் அவரே அல்லாவோ பயப்படக்கூடிய ஒரு முத்தட்டியாகவும் இருந்தார் யா அலி இஸ்லாம் அல்லாவோ பயப்படக்கூடிய ஒரு முத்தட்டையாகவும் அவர் இருந்தார் அது மட்டுமல்ல அடுத்த இடத்துல சொல்றான் வபர் பிவாலி தேவி தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் இருந்தார் எஃசலாத்து எத்தனை பண்பு லகத்தால ஏற்கனவே அவங்களோட பண்பு நான் சொன்னேன் இரண்டாவது நாலஞ்சு பண்புகள் அவங்கள பண்புகளை எஃபிஆர் பண்புகள் சொல்லியிருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே இது பாருங்க அந்த பிள்ளை பெயர் இல்லாம பொறுமையா இருந்த அந்த வாப்பக்கு எல்லாம் கொடுத்த கிப்டாயி கொடுத்தாங்க எத்தனை பண்புகள் எல்லாம் கொடுத்தாங்க நல்ல வழிகாட்டுதல்கள் தக்குவா இருக்குமோ அல்லா அவங்களோட பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளா மாற்றுவாங்க சகாபாக்கள் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சமூகத்துக்காக இஸ்லாத்துக்காக ஷரியாவுக்கு கெடும செஞ்ச பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோமா இருந்தா கூடுதலான இமாம்களுடைய சரித்திரங்களை பார்ப்போமா இருந்தா அவங்க பேரன்ஸ வழிகாட்டு அந்த பேரன்ச துவா அந்த பேரன் பிள்ளைகளுக்காக சிறு பிராயத்திலிருந்தே கொடுத்த தருவியாவுகள் தான் அந்த பிள்ளைகள் பண்பல்லாத்தாட்டு பிவாலிதி தந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருப்பார் கண்ணியமான சகோதரிகளே இன்றைக்கு எங்கள எத்தனையோ பேர் பெற்றோர் இருக்கிற உறவுகளை முறிச்சிருக்கிறோம் சின்ன சின்ன காரணங்களுக்காக பெற்றோரோட கோச்சரிக்கிறோம் இங்க வந்து சில நேரம் பல வருஷங்களாக இன்னும் பெட்ரோலோட பெட்ரோலோட எங்களுக்கு சரியான உறவு இல்லை இப்படியான நிலைமையில நாங்கள் இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே இருபது முப்பது ரமதான்தல வருதத்தில் எத்தனை ரமதான்தரம் சந்திச்சாலும் ஆயிரம் நிலையத்தில் இருக்கிற உறவு துண்டிச்சு போயிருக்கும் என்று சொன்னா நாங்கள் இடத்துல பெருசா எதையும் எதிர்பார்க்கறதுக்கு எதையும் நாங்கள் பெருசா அல்லாமல் இடத்துல எதிர்பார்க்கறதுக்கு ஏளாது எங்களை பேரண்ட்ஸ் வந்து களிமா சொல்லாத அந்நியங்களாக இருந்தாலும் அந்த பேரன்ட்ஸ கண்ணியப்படுத்துறது அவர்களுக்கு தேவையான சக்கர ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது எங்களுக்குள்ள கடமை ஆனா ஷரியாவுக்கு மாத்தமட்டும் அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயத்துல எந்த ஒரு அடியானுடைய பேச்சுக்கு நாங்க வழிபடையல அது சாலியாகப்படா இருந்தாலும் சரி அல்லாட கட்டளை மாறு செய்ய அங்க மட்டும் நாங்க வழிபடையலாது மற்ற எல்லா கட்டங்களையும் அந்நிய தாய்நகப்பனா இருந்தாலும் அவங்களுக்கு வழிபட்டு தான் ஆகும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன் கண்ணியமானி அவர்களுடைய சம்பவம் பிரபல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லி காலத்திலே வாழ்ந்தவர் நபி சொல்லா அலிஸ்மாவில நபியாகவும் ஏற்றுக்கொண்டவர் முடிச்சுக்கொள்ள போற கேளு ஆனால் நபி சொல்லா அலிஸ்லாம தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்காதாலே அவரோட சகாபி அல்ல அவரோட தாபிதான் நபிசல்லா அலே சமவாங்களே அவர் யமன்ல இருந்தாரு ரசூல்லாவை தரிசிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல ஏண்டா யமன்ல அவருக்கு வயோதிப்பமான ஒரு தாய் இருந்தாங்க தாயுடைய முழு கதுமத்திலே இருக்க வேண்டிய தேவைகளுக்கு தாய சகல இவர பராமரிப்புள்ளதான் அந்த தாய் இருந்தா உட்டுட்டு வேற தொட்ட கூட வாரத்துக்குள்ள சந்தர்ப்பம் இருக்கல இந்த வயோதிப்ப தாயை பராமரிச்சு கொண்டு இருந்த தால பார்க்க வர கிடைக்கல அவரட சொல்லி இருக்கிறாரு அவர் என்ன நபியாக ஏற்றுக்கொண்டுட்டாரு தாய பராமரிக்கிற இந்த காரணத்தால் அவருக்கு என்ன வந்து சதிச்சு கொள்ள இல்லாம இருக்குது உமரே பின்னுக்கு ஓண்ட ஒரு காலத்துல அவர் வருவார் ஏண்ட தியானத்துக்காக வருவார் அவர் வந்தாருண்டா நான் அவரு வந்தாருடா நீ அவரத்துல ஓண்ட பாவங்களை மன்னிக்குமாறு அவர் இடத்துல வேண்டிக் கொண்டு உமரது அல்லா சொல்றாங்க என்னடா நினைக்கிறேன் உமரதி அல்லா சாலான் எவ்வளவு அந்தத்தில் கூட்டின ஒரு சஹாபி அவரே ரசூல்லாவு கூட காணல சஹாபா கண்ட காலத்துல வந்திருந்தா அவரோட தாபி சாபி இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்றாங்க யாருக்கும் உமரதி அல்லா சாலான நீ ஓண்ட பாவத்துக்காக இடத்துல அவரத்துல மன்னிப்பு கேட்டுக்கு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லு சொல்றாங்க அதே மாதிரி பின்னுக்கு உமரத்தி அல்லாஹுட காலத்தில் உமர்தி அல்ல உமரது அல்ல அவங்கள போய் ஏன் பாவங்களுக்காக எல்லா இடத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க சொன்னாங்க இதற்கு அர்த்தம் வந்து உமரதி அல்லாத்தாலான உங்களை விட அவரை சந்தித்தார் ஒரு நாள் ஒரு சாபியிட் ஒரு தாபி வர இல்லாத முடிச்சுக்கொள்வோம் ஒவ்வொரு பாடத்திலையும் வெறுமனே சம்பவமாக இல்லாம எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்படைகள் இருக்கிறது இந்த இட பாடத்தில பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல்களை கொடுப்பதும் பேரண்ட்ஸ் நல்லா இருந்தா அந்த பிள்ளைகளை எப்படி பக்குவமான பிள்ளைகளை அமைவாங்கிறது தான் இந்த ஜக்கரியா அலித்து வசலாம் அவங்களுடைய பாடத்திலிருந்து இந்திய பாடத்திலிருந்து நாங்கள் விலையை கொண்டு கேள்வா இருந்துச்சு அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எடுத்து அமல் செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை அஸ்லாம்